அவர்கள் அவனது அடியாரும் அவனது தூதர்மாவார் என சாட்சி பகர்வது இரண்டு தொழுகையை பேணுவது மூன்று ஜகாத் கொடுப்பது 5 ரமதானில் நோன்பு நோப்பது ஆகும் என்று நபி சொல்லாமல் கூறினார்கள் ஒன்று ஆறு